அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றிக்கெடும் இது பதவுற சொல்லவே தேவையில்லை அவ்வளவு தெளிவாக இருக்கிறது இருந்தாலும் நன்றாக புரிந்து கொள்வதற்காக சிறு விளக்கத்தை நாம் பார்க்கலாம் பிறர்க்கு இரக்கத்தோட கருணையோட ஒருத்தர் கொடுக்கிறத இன்னொருத்தன் பொறாமையினால் தடுப்பானே அவனுடைய சுற்றம் குடும்பம் உறவினர்கள் எல்லாருக்கும் உடுப்பதற்கு உடையும் உண்ணுவதற்கு உணவும் இல்லாமல் வருத்தப்படுவார்கள் துன்பப்படுவார்கள் என்பதுதான் குரலுடைய பொருள் கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி பொறாமை குணமுடையவனுடைய சுற்றம் கூட வருத்தத்தை அடையும் ஆகையினால பொறாமை உடையவன் அவன் வருந்தது சொல்ல வேண்டியதே இல்லை அவனுடைய குடும்பத்துக்கே உற்றார் உறவினர்களுக்கே துன்பம் வரும்னு சொன்னால் அப்போ அவனுக்கு இருக்கிற துன்பத்தை சொல்லியாக புரிய வைக்கணும் கம்பர் இராமாயணத்தில் பலிச்சக்கரவர்த்தி கதையை சொல்லும் பொழுது கொடுப்பது விலக்கு கொடியோய் உனது சுற்றம் உடுப்பதும் உண்பதுவும் இன்றி கெடும் அப்படின்னு பலிச்சக்கரவர்த்தி சுக்கரனுக்கு சொன்னதாக கம்பர் இந்த குரலையே மனதில் வைத்து கொண்டு அப்படி எழுதியிருப்பதை நாம் புரிஞ்சுக்கலாம் கொடுப்பது உடுப்பது உண்பது இதெல்லாம் வினை சொற்கள் கொடுக்கப்படும் பொருள் உடுக்கப்படும் உடை உண்ணப்படும் உணவு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் உணவை காட்டிலும் உடை மனித வாழ்க்கையில் மானத்தை காக்கிறதுக்கு மிகவும் அவசியம் அதனால் அது முதல்ல இருந்தது ஏன்னா உடுப்பதும் உண்பதுவும் சொன்னதுனால அது முதல்ல இருக்குது அப்படிங்கிறார் ஒரு உரையாசிரியர் உண்ணாமல் கூட ஒரு நாள் வெளியே ஒலாவலாம் ஆனால் உடை இல்லாமல் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது இந்த உடலும் உயிரும் உடை உணவுகளால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன உடம்பை பாதுகாத்து ஆடை உடை அழகு செய்கிறது உயிர் உடம்புக்குள்ளே ஒட்டி உணவு காரணமாக இருக்குது ஒரு வீட்டில் பிடித்த தீ அடுத்த வீட்டையும் எரிச்சிடும் அது மாதிரி பொறாமத்தீ வந்து தன்னை மாத்திரம் அழிக்கிறது இல்லை அவனை எல்லாரையும் அதை பாதிக்கும் அந்த பலிச்சக்கரவர்த்தி சொன்னார்ன்னு சொன்னேன்னு சுக்கரன்கிட்ட அது வாமனமூர்த்திக்கு தானம் கொடுக்க போனார் பலிச்சக்கரவர்த்தி அப்போ சுக்கராச்சாரியார் அதை தடுத்தார் ஆக அப்போ மாவழி என்று சொல்லப்படுகிற பலிச்சக்கரவர்த்தி ராஜா சொல்லுகிறார் எடுத்தொருவருக்கு ஒருவர் ஈவதனின் முன்னே தடுப்பதுன்னு எனக்கு இது அழகோ தகைவில் வெள்ளி கொடுப்பது விலக்கு கொடியோய் உனது சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி விடுகின்றாய் ராமாயணத்தில் வேள்வி படலத்தில் வருகிறது கொடுப்பதை தடுப்பது கொடிய பாபம் ஒருத்தருக்கு கொடுக்கிறத தடுக்கிறது ஒரு பெரிய பாபம் இதனால் உன்னுடைய சுற்றம் உடுக்கிறதும் உண்பதும் இல்லாமல் உழல வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது இந்த நம்ம மேற்கோளாக பார்க்கிற இந்த கம்பராமாயண பாடலுடைய கருத்து பதவரை படிக்கலாம் கொடுப்பது ஒருவன் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொருளைக் கண்டு அழுக்கறுப்பான் பொறாமைப்படுகின்றவனுடைய சுற்றம் உறவினர் உடுப்பதுவும் உடையும் உண்பதுவும் உணவும் இன்றி இல்லாமல் கெடும் அழிந்து போவர் துன்பப்படுவர் பொழிப்புரை ஒருவன் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொருளைக் கண்டு பொறாமைப்படுகின்றவனுடைய உறவினர் உடையும் உணவும் இல்லாமல் அழிந்து துன்பப்படுவர்